வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லண்டன் குளோபுல் திரையரங்கம் முற்றிலும் தீக்கிரையானது ஆயிரத்தி அடுத்த ஆண்டு அவர் கிரீசின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு பிரான்ஸ் டாகிடி பகுதியை கைப்பற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஜார்ஜ் எட்வர்ட் என்பவர் எகிப்தில் இஸ்ரேல் என்ற ஆக்கத்தை கிராமபோன் உருளை ஒன்றில் பதிவு செய்தார் உலகில் பதிவு செய்யப்பட்ட மிகப் பழமையான இசைத்தட்டாக அது கருதப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹைட் பார்க் உள்ளிட்ட பல பகுதிகள் சிக்காகோவுடன் இணைக்கப்பட்டு அது அமெரிக்காவின் பெரிய நகரமாக உருவாக்கப்பட்டது உலகில் மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய நகரமாக அப்போதைய காலகட்டத்தில் சிக்காகோ விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாடு தனது வீமி ரிட்ஜ் என்ற பகுதியில் ஒரு கிலோமீட்டர் நிலத்தை கனடாவுக்கு இலவசமாக வழங்கியது நிரந்தரமாக அந்த நிலத்தை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இசபல் பெரோன் என்பவர் அர்ஜென்டினாவின் முதலாவது பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சீசல்ஸ் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு சியோல் நகரில் பல்பொருள் அங்காடி ஒன்று இடிந்து விழுந்ததில் ஒரு பேர் கொல்லப்பட்டனர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குவாண்டனாமோ விரிகுடா தடுப்பு முகாம் கைதிகளை நீதி மன்றத்தில் விசாரணை செய்ய அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் புஷ் எடுத்த முடிவை ஐக்கிய அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை செய்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் தனது முதலாவது ஐபோன் சிலிட அறிமுகப்படுத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு அட்லாண்டிக் விண்வெளியோட ரஷ்ய விண்வெளி நிலையம் மெர்ருடன் முதல் தடவையாக இணைந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ரீட்மேன் ரஷ்ய இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆண்டு பிரசந்த சந்திரா இந்திய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமஸ் பெரோ ஆங்கிலேயே இந்திய சமஸ்கிருத பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் மனோகர் தமிழக நாடக மற்றும் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியோ நபாலிடானோ இத்தாலியின் பதினோராவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி ஐயங்கார் இந்திய அனுசக்தி அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சந்திரிக பண்டார் நாயக்க குமாரத்துங்க இலங்கையின் ஐந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அனுராதாரமணன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கார்த்திக் ராஜா தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரீஷ் கல்யாண் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எலிசபெத் பிரௌனிங் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஹென்றி ஆங்கிலேய உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாமோதர் தர்மானந்தா கோசாம்பி இந்திய மார்க்சிய புலமையாளர் கணிதவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வ ஐ சுப்பிரமணியம் தமிழக மொழியியலாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி தமிழக கர்நாடக இசை பாடகி இந்நாளின் சிறப்புகள் ஈக்வடர் நாட்டில் பொறியாளர் தினம் நெதர்லாந்து நாட்டில் துறை தேர்ந்தோர் தினம் சீசல்ஸ் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே